நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இப்போ நிறைய சாகச கதைகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன்னா உண்மையிலேயே சாகசத்திலும் சுவாரசத்திலும் எந்த விதத்திலும் குறைவில்லாத ஒரு உண்மையான வரலாற உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நேத்து காலையில் அதிகாலை ஐந்து மணி அளவில் தூக்கம் கலஞ்சி எழுந்தனா வழக்கத்துக்கு மாற ரொம்ப உற்சாகமாக உணர்ந்தேன் ரொம்ப ஒரு அமைதியான மனநிலையும் எனக்கு வாய்த்து இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வழக்கம் போல எந்திரிச்சு நடப்பயிற்சிக்கு போகலாமா இல்லை இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு உடனடியாக ஸ்ரீரங்கம் திருவரங்கநாதர் கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உடனே உற்சாகமாக குளிச்சி கிளம்பி ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போனேன்னா கோயிலுக்குள்ளே போனதுலேருந்து பிரமிப்பு அடங்கவே இல்லை அவ்வளவு பெரிய விஸ்தாரமான அந்த கோயிலில் ஒவ்வொரு அடியையும் இழச்சி இழச்சி அந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரிஞ்சது அந்த கோயிலினுடைய பிரம்மாண்டமான தூண்களாகட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமாக செய்யப்பட்ட சிற்பங்களாக இருக்கட்டும் என்னுடைய பிரமிப்பை கூட்டிக் கொண்டே போனது இதுக்கிடையில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது இந்த கோயில் வந்து இவ்வளவு நாளாக பாதுகாத்து வந்ததுக்கு பின்னாடி யாருடைய உழைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு கோயிலினுடைய அழகை ரசித்து பார்த்துக்கிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு வந்த எனக்கு ஒரு இடத்துல துலுக்கநாச்சியார் சன்னதி பார்த்ததும் எனக்கு ஆச்சரியம் இன்னும் அதிகமாச்சு யார் இந்த துலுக்கநாச்சியார் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆர்வம் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருந்தது கோயிலை விட்டு வெளியில் வந்தேன்னா உடனடியாக புறப்படாமல் அங்கே உட்காந்து ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தை பற்றி தேட ஆரம்பித்தேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தை யாரு கட்டினாங்க எந்த காலத்தில் கட்டினாங்க அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு தெளிவாக சொல்கிற அளவுக்கு எனக்கு தகவல் கிடைக்கலனாலும் படுத்த நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பிரம்மாண்டமான விக்கிரகத்தினுடைய கடந்த எழுநூற்றி ஐம்பது வருடங்கள் வரலாறு தான் சுவாரஸ்யமிக்கதும் பல சாகசங்கள் நிறைந்ததும் பல பக்தர்களுடைய தியாகங்களை சுமந்ததுமாக உள்ளது அதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு முக்கியமாக தோணுச்சு சுமார் எழுநூற்றி வருடங்களுக்கு முன்பு டெல்லியை தலைமையிடமாக கொண்டு நம்முடைய பாரத ஆண்டு வந்த முகலாய மன்னனான அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி மாலிகாஃபூர் படை எடுத்து வந்து பல கோயில்களை நிர்மூலமாக்கி அதில் இருந்த பெருத்த செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டு போய் தன்னுடைய அரசனுக்கு சமர்ப்பித்து வந்தான் இந்த மாலிகபூர் அப்படிங்கிற அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி ஒரு சிறந்த போர் மட்டுமல்ல சற்றும் ஈவு இறக்கம் இல்லாத ஒரு கொடுங்கோல் படைத்தளபதி இந்த மாலிகபூர் அலாவுதீன் கில்ஜி கிட்ட அளவில்லாத பாசம் வச்சிருந்தான் அலாவுதீன் கிழ்சிக்காக எதை வேணாலும் செய்ய தயங்காதவனா மாறி இருந்தான் தன்னுடைய பெயரையே முதலாளியின் அடிமை என்று மாற்றிக்கொண்டவன்தான் இந்த மாலிக் கபூர் மாலிக் என்றால் முதலாளி கபூர் என்றால் அடிமை இது அவனுடைய சொந்த பெயர் அல்ல தன்னுடைய சொந்த பெயரை மாலிக் கபூர் என்று அலாவுதீன் கில்ஜியிடம் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் மாற்றிக்கொண்டான் மாலிக் கபூர் இப்படி பல கோயில்களை கொள்ளையடித்து நிர்மூலமாக்கி வரும்போது தடுக்க வரக்கூடிய படை வீரர்களையும் பக்தர்களையும் ஈவு இறக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கும் பழக்கம் கொண்டவன் மாலிகபூர் அப்படிப்பட்ட மாலிகபூர் அடுத்து வந்து சேர்ந்தது திருச்சி அருகிலுள்ள காவேரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குத்தான் மிக பெரும் படையோடு ஸ்ரீரங்கத்துக்கு வந்த மாலிகபூர் ரங்கநாதர் கோயிலுக்குள் நுழைந்து கோயிலை வழக்கம்போல் நிர்மூலமாக்கி அங்கிருந்த பல்வேறு விலை உயர்ந்த தங்க நகைகள் வைர நகைகள் வெள்ளி நகைகள் மட்டுமல்ல பல சிலைகளையும் கொள்ளையடித்து சென்றான் அதனுடன் ஸ்ரீரங்கநாதரின் திருவுருவச் சிலையும் அடங்கியது என்பது நான் உங்களுக்கு சொல்லத் தேவையில்லை நவரத்ன கற்களால் இழைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்ரீரங்கநாதரின் சிலையை பார்த்து பிரமித்த மாளிகபூர் தன்னுடைய அரசனுக்கு இதுபோல் ஒரு சிறந்த பொருளை தன்னால் தந்திருக்க முடியாது என்று ஆனந்த கூத்தாடினான் பிறகு அதை டெல்லிக்கு எடுத்து சென்று அலாவுதீன் கில்ஜியிடம் சமர்ப்பித்தான் தன் முன் குவிக்கப்பட்ட கணக்கில் அடங்காத சொத்துக்களை பார்த்து வியந்து போன அலாவுதீன் கில்ஜி அதற்கு நடுவிலே நடுநாயகமாக இருந்த ஸ்ரீரங்கநாதரின் சிலையை பார்த்து அசந்துதான் போனான் வெளியில் அப்பா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பையன் வச்ச உடனே அம்மாவுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு தனக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு குழந்தையின் மனநிலையில் அங்கு அலாவுதீன் கில்ஜியுடன் வந்திருந்த அவனுடைய மகளான இளவரசி அந்த சிலையை பார்த்து பிரமித்து போனார் அந்த சிலையை தன்னுடன் எடுத்து கொண்டு போய் அல்லும் பகலும் சிறிது நேரம் கூட பிரியாமல் அதனுடனேயே சாப்பிட்டு அதனுடனேயே தூங்கி தன்னுடைய காலத்தை கழிக்க ஆரம்பித்தாள் இளவரசி இதுக்கிடையில் ஸ்ரீரங்கத்தில் தினந்தோறும் ரங்கநாதரை தரிசித்து அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விரதம் இருந்த ஒரு மூதாட்டி ஸ்ரீரங்கநாதர் சிலையினுடைய பயணித்து அலாவுதீன் கில்ஜியின் படையோடையே சேர்ந்து டெல்லிக்கு போய் சேர்ந்தாங்க தன்னுடைய சொந்த முயற்சியில் அவங்க அந்த சிலை எங்கே இருக்கு அப்படிங்கிறத கண்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு நடந்தே திரும்ப வந்தாங்க ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப வந்த அந்த மூதாட்டி ஸ்ரீரங்கநாதரை தொலைச்சிட்டு தவிச்சு போயிருந்த பக்தர்கிட்ட சொன்னாங்க அந்த சிலை வந்து அலாவுதீன் கில்ஜியின் மகளிருடைய படுக்கை அறையில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க பக்தர்கள் எல்லாம் கூடி அந்த சிலையை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக பல ஆலோசனைகள் செஞ்சாங்க கடைசியில் அலாவுதீன் கில்ஜிக்கு ஆடல் பாடல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பல சிறப்பான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு நடந்து போனாங்க டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் நடத்தி காட்டி அவரை ரொம்ப அசத்தி எங்களுக்கு பரிசாக ஸ்ரீரங்கநாதரோட சிலையை திரும்பத் தரணும் அப்படின்னு கேட்கவும் தட்டமுடியாத முடியாத அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய மகள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிலையை எடுத்து பக்தர்களுக்கிட்ட கொடுத்தாரு பக்தர்கள் அந்த சிலையை பத்திரமா எடுத்துக்கிட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து வர ஆரம்பித்தாங்க இதுக்கிடையில் விடிஞ்ச பிறகு தூங்கி எழுந்த இளவரசி அந்த சிலை காணாமல் தன்னுடைய தந்தைக்கிட்ட ரொம்பவே கோவிச்சுக்கிட்டா அந்த சிலை எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லி உடனே பெரும் படையை கிளப்பி தனக்கு துணையாக கூட்டிக்கிட்டு அந்த இளவரசி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தா ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பார்த்தா ஸ்ரீரங்கநாதரோட சிலை அங்கே இல்லை ஏன்னா இளவரசி தூங்கி எந்திரித்ததும் என்ன நடக்கும் அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள் நேரடியாக ஸ்ரீரங்கத்துக்கு வராமல் சுற்றுப்பாதையில் சுற்றி பல நாட்களை காலம் கடத்தி ரொம்ப வருடங்கள் கழித்து தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாங்க இதுக்கிடையில் ஸ்ரீரங்கநாதரை பிரிஞ்சு எடுக்க முடியாத இளவரசி என்ன பண்ண அப்படின்னா ஸ்ரீரங்கநாதரை மறுபடி பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கநாதர் கோயிலையே பட்டினி கிடந்து தனுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி ஒரு நாள் இறந்தே போயிட்டார் அலாவுதீன் கில்ஜியின் மகளான அந்த இளவரசியின் ஞாபகமாகத்தான் துலுக்கநாச்சியார் சன்னதி ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு புல்லரிச்சு போச்சு அதன் பிறகு முகமது பின் துக்லக்கின் தந்தையின் காலத்தில் மீண்டும் படையெடுத்து ஸ்ரீரங்கநாதரை கொண்டு போக ஒரு பெரும் படை வந்தது அந்த படை ஸ்ரீரங்கத்தை அடுத்த சமயபுரத்துக்கு வரும்போது ஸ்ரீரங்கத்தில் இருந்த பக்தர்கள் அனைவரும் கூடி அந்த படையுடன் போர் செய்ய தயாரானார்கள் இவர்கள் யாரும் போரிட்டு பழக்கமில்லாதவர்கள் வில் வாழ் அம்பு என்று தங்கள் கிடைத்ததை கையில் கிடைத்ததை எடுத்து கொண்டு போருக்கு கிளம்பிய அந்த ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களும் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்குள்ளேயே கொன்று குவிக்கப்பட்டார்கள் இதுக்கு இடையில ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மூலவர் சிலையை சுவர் எழுப்பி மறைச்சிட்டு இந்த உற்சவர் சிலையை மட்டும் தூக்கிக்கிட்டு காடு மேடுன்னு அலைஞ்சு பல வருடங்கள் சுற்றித்திரிய ஆரம்பிச்சாங்க அவங்க எவ்வளோ நாள் சுற்றித் திரிஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் அல்லது பத்து வருஷம் இருக்குமா இல்லை சுமார் நாற்பத்தி வருடங்கள் அந்த சிலையை காப்பாற்றுறதுக்காக தூக்கிக்கிட்டே காடு மேடு அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒளிஞ்சு அந்த சிலையை காப்பாத்திருக்காங்க ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் இதுக்கு இடையில் ஸ்ரீரங்கநாதரோட சிலையை போலவே அச்சு அசலாக இன்னொரு சிலை செஞ்சு பக்தர்கள் சாமி கும்பிடுறத தொடர்ந்துட்டு இருந்தாங்க பலகாலம் கழித்து அதாவது நாற்பத்தி வருடங்கள் கழித்து உண்மையான உற்சவர் சிலை வந்த பிறகு கொஞ்ச நாள் இரண்டு சிலைகளையும் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் வந்து எது வந்து அசலான சிலை எது வந்து அதற்கு பதிலாக செய்யப்பட்ட சிலை அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா ஆதி காலத்தில் இருந்தவங்க யாருமே அப்போது உயிரோடு இல்லை கோயிலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வயசான சலவை தொழிலாளி இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் அவர் வந்து இந்த கோயிலினுடைய துணிகளையெல்லாம் துவச்சி கொடுக்குறவர் அவர் தான் அதாவது சாமி சேலைகளுக்கு வேஷ்டி சேலைகள் சாத்துவாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் துவச்சி கொடுக்கக்கூடிய அந்த வயசான சலவை தொழிலாளி அவருக்கும் கண் பார்வை கிடையாது அவராலையும் எது அசல் செலை எது வந்து அதற்கு பதிலாக செய்யப்பட்ட சிலைன்னு கண்டுபிடிக்க தெரியலை அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சாமிகளுக்கு சாத்தப்பட்டுள்ள அந்த வேஷ்டிகளை எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அதை முகர்ந்து பார்த்தார் முகர்ந்து பார்த்துட்டு இவர் தான் நம் பெருமாள் அப்படின்னு ஆனந்த கூத்தாடினார் அதிலிருந்து தான் பெருமாளுக்கு நம் பெருமாள் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப வியப்பாயிப்போச்சு இதுக்கிடையில் நாற்பத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பு முகமது பின் துக்லக்கின் தந்தை அனுப்பிய படை வந்தது இல்லையா அந்த படை வந்து நீண்ட நாட்களாக ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக காத்திருக்கும்போது வெள்ளையம்மாள் அப்படிங்குற ஒரு பெண் செய்த தியாகத்தை பார்த்தா நம்ம எல்லாம் மிரண்டு போயிடுவோம் அப்படி அந்த அம்மா என்னதான் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா முகலாயப்படை முகாமிட்டு இருந்த அந்த இடத்துக்கு கிளம்பி போன வெள்ளையம்மாள் அந்த தளபதிய சந்திச்சு உற்சவர் சில எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் என் வந்தா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த படை தளபதி அந்த பெண்ணுடன் வந்தான் நேராக அவனை ஒரு கோபுரத்தின் உச்சிக்கு கூட்டிக்கிட்டு போன வெள்ளையம்மாள் இங்கே இருந்து பாரு கீழே பார்த்தா உனக்கு அந்த செலை தெரியும் அப்படின்னு சொல்லவும் அந்த தளபதி மேலே உச்சியிலருந்து கீழே ஊத்து பார்த்தான் பார்க்கும்போது அவனை அங்கேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க வெள்ளையம்மாள் கீழே இருந்த படை மேலே வந்தால் தன்னோட கதி என்ன ஆகும் அப்படின்றத உணர்ந்த வெள்ளையம்மாள் தானும் அங்கேருந்து மேலே இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க இது மாதிரி ஒரு தியாகம் செய்கிறதுக்கு எவ்வளோ துணிச்சல் வேணும் இல்லையா இன்றைக்கி சாதாரணமாக கோயிலுக்கு கிளம்பி போய் நம்மெல்லாம் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் ஆனால் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிடும்போது இது எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம சாதாரணமாக சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் அதுக்கு பின்னாடி எவ்வளவு பக்தர்களோட தியாகம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தினமும் போனால் கூட தப்பு இல்லை தோணுது சரி குழந்தைகளே எவ்வளவோ கற்பனை கதைகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் உங்களுக்கு சொல்லி வர்றேன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை தகவலை தெரிஞ்சுக்கிட்டப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நேற்று ஒரு நாள் முழுக்க யோசிச்சு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க யோசிச்சு உங்களுக்கு சொல்லாமல் விடுறது தான் தப்பு அப்படின்னு எனக்கு தோணினதுனால இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்த முறை நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக நேர்ந்தால் அங்கே துலுக்கணாச்சி அம்மனுடைய சன்னதிக்கு போய் தவறாமல் பார்த்துட்டு வாங்க